சதாவசம்மியமா வந்தே குருபரம் ஓ ஆய மமாஸ் தமி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 மசே சுவே திரமவா நூனம் ம்ேத்திரோம் எத்திய த எதயேதீமா மே விதித்த நாஹம் மந்தே சுவே நோனே யோன்த மதம் தேதசா அவிஞா விஜன்த விஜாத்தஜிபோதவிதித்தமந்தே ஆம விந்த வித்திய விந்த அமதேத் அவேதி தியம நேத்தீன் மகதி வினி பூத்தூ விச்சித்தீராம கண்ட சமாப்தம் அப்பதிபோதம் போதம் பிரதிபோதம் அப்படின்ற இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில மறக்கக்கூடாது இதுல ரெண்டு மூணு ஸ்லோ மந்திரத்தை வந்து மறக்காத மறக்காதன்னு சொல்லிட்டு வந்ததுல குறைஞ்ச பட்சம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மறக்கப்படாது அந்நியத் விதித்தாத் அவிதித்தாத் மறக்கப்படாது ஓகே ஸோ அந்த மாதிரி அறிந்தது அறியாதது அது அப்படி சொன்னா அதுக்கப்புறம் இவன் பதில் சொன்ன விஷயம் விதித்தம் அப்புறம் இந்திரியா கோச்சரம் குரு சொன்னது இது என்னுடைய நான் வித்மகா நான் விஜாநிமகா இப்படி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு சில சமயம் நல்ல சமயத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி எல்லா பிரமா இருக்கு காய்கறி ஃப்ரெஷ் தண்ணி ஃப்ரெஷ் ஓகே டேஸ்ட் ஃப்ரெஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இந்த உபநிஷத்துல ஸோ அப்படி இது இருக்கிறது இங்கே நாலாவது மந்திர பிரம்மஸ்வரூபத்தை பத்தின மந்திரம் இது பிரம்மத்தினுடைய நேச்சர் எப்படி இருக்கிறது பிரம்மத்தோட நேச்சர் அதை பத்தின விஷயத்தை சொல்றது பிரதிபோத விதித்தம் மதம் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் டெஃபினேஷன் ஆஃப் பிரம்ம பிரம்மனுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்கிறது ஒரு ஒரு உபநிஷத்துல ஒரு ஒரு விதமான டெஃபினேஷன் இது இது இது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கிறது ஸோ இதுல என்ன இருக்கிறது இந்த பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்கு இந்த பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் சொற்கள் மூலியமா பதத்து மூலியமா வாக்கியத்து மூலியமா தான் சொரிய புரிய வைக்கணும் வேற வழி கிடையாது நெவர் இப்ப ஆனானப்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணாவே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார் உபதேசம் பண்ண த்ரூ வாக்கு அந்த வாக்குனால தான் உபதேசம் பண்ணி ஆக வேண்டியிருக்கிறது இந்த மாக்கு எட்டாத வாக்குக்கு எட்டாத விஷயத்தை வாக்குனால தான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால டிஃபிகல்ட் ஏன் டிஃபிகல்ட்னா மாக்குக்கு எட்டாத விஷயத்தை வாக்குனால சொல்ல வேண்டியிருக்கிறது அர்த்தம்ல அதனால வெரி டிஃபிகல்ட்டு உபனிஷத்தை அதுக்காக கஷ்டப்படுறது ஆச்சாரியர்கள் அதுக்காக பெரு முயற்சி எடுத்து தன்னுடைய சிஷியர்களுக்கு இதை சொல்லிடணும் இதை புரிய வச்சுடணும்ன்றத முயற்சி பெறுக்கிறது அப்போ இதுல சிஷியருடைய பங்கும் ரொம்ப முக்கியமா ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் உபனிஷத்து இம்பார்ட்டண்ட் அதை ஆச்சாரியன் இம்பார்டண்ட் அதை கேட்கிற ஸ்டூடெண்ட்டும் இம்பார்டண்ட் ஸோ மூணு பேரும் டீம் ஒர்க் பண்ணினா தான் இது சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஓகே சரி அப்போ வேர்ட்ஸ் மூலியமா இருக்கலாம் டோட்டல் வேர்ட்ஸை ரெண்டா பிரிச்சுலாம் டோட்டலா இருக்கிற வேர்ட்ஸை ரெண்டா பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் ஒன் இஸ் வேர்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஒன் இஸ் words of introduction second is words of description description okay apo words of introduction and words of description okay idu modala vande first idu eduthukalam first idu eduthukala na ipo vande nam parthasarathi koilukku porrennu vechukona parthasarathi koilukku pore angu oru thar ninun irukkaru avare na paathuten paathutunna enude student andha pakam vandhone vaangu ji அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போறாரு நான் பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் ஒருத்தரை அவரு சாதாரண ஆள் இல்லை எங்க அங்கிள் தான் அவர் இந்த கோயிலுடைய ட்ரஸ்டியா இருக்காரு அவரை வச்சுன்னா நான் எல்லா எல்லாத்தையும் நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க யாரை பத்தி அந்த ஆளை பத்தி ஓகே இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்க அவசியமா சொல்லுங்க இந்த இன்ட்ரொடக்ஷன் நமக்கு அவசியமாது இன்ட்ரொடக்ஷன் ஆன பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ அந்த அந்த பர்சன் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் ஓகே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனா அவரை பத்தின ஐடியா இல்லை எனக்கு இப்ப ஸ்டூடெண்ட் என்ன சொல் அவர் ட்ரஸ்டியாக்கும் இவர் ரொம்ப நல்லவர் ஆச்சும் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல காரியம் எல்லாம் பண்றாரு கோயிலில் வந்து உறுப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு பலவிதமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது இன்ட்ரொடக்ஷனுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எஸ்பீரியன்ஸ் இருக்கிறது இந்த இன்ட்ரொடக்ஷன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கான அவசியமும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் நான் முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன் ONLY FOR இன்ட்ரொடக்ஷன் அவர் இன்னாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு புரிஞ்சுது ஓகே அப்ப இது பேரு இன்ட்ரொடக்ஷன் வேர்ட்ஸ் அதனால இந்த இன்ட்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கான அவசியம் இல்லை ஆனா அதே வந்து அமர்நாத்தை பத்தி நான் இப்போ ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கேன் அது என்ன அது பஸ்ட் நமக்கு கொடுத்து அதுக்கப்புறம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கிறது டிஸ்கிரிப்ஷன் அது ஓகே ஓகே டிஸ்கிரிப்ஷன் முதல்ல வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பேரு இப்போ பிரம்ம ஜானம் இருக்க அந்த பிரம்மக்கு பிரம்ம விஷயம் இருக்க இந்த பிரம்ம விஷயம் இருக்க அது வந்து எந்த வேர்ட்ஸ்ல இது யூஸ் பண்ண முடியும் இன்ட்ரொடக்ஷனா இல்ல டிஸ்கிரிப்ஷனா இது என்ன என்ன கேட்கிற கேள்வி புரியுதோ இது இன்ட்ரோடக்ஷனா டிஸ்கிரிப்ஷனா ஓன்லி பார் இன்ட்ரொடக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்ப குரு என்ன பண்றாரு ஓன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார் ஓகே இந்த வேதாந்த விஷயம் உனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்கிறது அதனால ஞானத்தை மாத்திரம் வேதம் வேதமும் குருவும் கொடுக்கப்படுறாங்க அந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டா போறேன் ஏன்னா செகண்ட் ஸ்டெப் தான் இதுல விஷயம் பிகாஸ் இந்த ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் தான் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் ஓகே அந்த சைத்தன்யம் ஸ்வயம் பிரகாசகா ஸ்வதசித்தகா நித்யா போதம் பிரதிபோதம் அதுல என்னெல்லாம் வருதோ எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அந்த அத்தனை அனுபவம் என்னது அதெல்லாம் பிரம்மனுடைய அனுபவம் தான் பிரம்மம் கான்சியுடைய அனுபவம் தான் இல்லாம ஒரு அனுபவம் சித்திக்காது ஓகே அதுதான் பிரம்மன் அறியப்படுகிறது அப்போ இங்க குரு கம்யூனிகேஷன் கம்யூனிகேட் பண்றது ஓன்லி இன்ஃபர்மேஷன் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான கொடுக்கல ஓகே இல்லைன்னா கிருஷ்ணாக்கு அர்ஜுன் கிருஷ்ணா அர்ஜுன கூப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒன்னும் பண்ணல ஸ்பரிஷ தீட்ச நயன தீட்சா இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இருக்குது கர்ம காண்டத்து இந்த பக்கத்தில் உள்ள சமாச்சாரம் ஓகே பசு புத்திர தானம் எல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு விருத்தி உண்டாக்குறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த தீட்செல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீ மோட்சத்தை அடைக்கிறதுக்கு அந்த தீட்ச நயன தீட்ச மந்திர தீட்சை ஸ்பரிஷ தீட்ச அது சுத்தப்படாது ஓகே அப்படி இருந்ததுன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணா அவருக்கு ரொம்ப சுலபமாக ஆயிட்டு இருக்கும் அதுவும் அவர் இந்த குரூஷியல் பீரியட் அது அவருடைய உபதேசம் பண்ணின இடம் இருக்க வெரி குரூஷியல் இடம் அது அந்த இடத்துல வந்து வளவலன்னு இருக்க முடியாது அந்த இடத்துல காட்டுப்பா டைம் கிடையாது உணகம் எனக்கு எனக்கும் கிடையாது நீ ஏதாவது பரீட்சைக்கு தீட்சை கொடுத்துருக்கலாம் ஏன் மனுஷன் வந்து டீச் பண்ணாரு ஆச்சாரியன் கிருஷ்ணாச்சாரியன் ஓகே கிருஷ்ணாச்சாரியன் டீச் பண்ணினார் ஓகே நீ வேதாந்தத்துக்கு வந்துட்டான் டீச் பண்ணியாக ஓகே விஷயத்துக்கு இன்பர்மேஷன் கொடுத்தாகணும் நீ ஸ்டூடண்டா இருந்தாக பக்தனா இருந்து டிவோட்டியா இருந்து இருக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாது அதனால்தான் டிவோட்டியா இருப்பாங்க சில பேர் டிவோட்டியா இருக்காங்க நோ ப்ராப்ளம் ஓகே அப்படி நம்ம டிசைட் பண்ணிட்டா நோ ப்ராப்ளம் வேணும்ன்றது தெரிஞ்சுக்கோ அதுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஆனா தான் குரு குரு கிடைச்சான் சாஸ்திரம் புரியும் குரு கிடைச்ச பிறகு அந்த விஷயத்தை என்கொயரி பண்ணும் எவ்ரி திங் சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த நோக்கத்துக்கு எது வேணும்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம பிரவர்த்தி பண்ணி ஆகணும் ஓகே அப்ப சாஸ்திரத்துடைய பங்கு என்ன அப்படின்னா எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மன் தட் இஸ் நாலேஜ் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் So, every is knowledge. அது ஆல்ம சித்தம் நமக்கு அது தெரியாம இருக்கிறது இல்லையா டவுட் இப்ப அந்த நாலேஜ் வந்ததுன்னா என்ன செய்யணும் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல உனக்கு சந்தேகம் வந்ததுனா என்ன செய்யணும் Only inquiry. Only inquiry. CBA way. Okay. Enquiry way. CBA police way. Scorn class police is not going to do anything. Collect everything. Okay. Apo only for inquiry. Not experience. Why did he talk aboutSteekers? Because... People are going to say you're supposed to say that Don't blame them. Tell them baby Russell. ஆத்துல போயிட்டு இருந்தான் பத்து பேர் போயிட்டு இருந்தவன் ஆத்து கடந்து போகும்போது அவன் வந்து கவுண்ட் பண்ணினான் ஒன்பது பேர் தான் இருக்காங்க எவன் கவுண்ட் பண்ணாலும் ஒன்பது தான் இருக்கிறது ஒய் அவன் தன்னை விட்டுட்டான் தன்னை விட்டுட்டு மத்தவங்களை எண்ணின் இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் நீ மத்தவங்களுக்கு குறை சொல்லின் இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் நீ வந்து ரிலீஜியஸ் கூட லாயக் இல்லைன்னு அர்த்தம் மத்தவங்களை குறை சொல்லின் இருக்கிற வரைக்கும் You are religious also unfit. Not spiritual. Kora chulli inrikiyo. Kora chulli toyo. Innoo therapathit. You are the unfit. Yeppopo one du. Enukita ipadhi divert pander no. I am the enukita yega patta korayar karurudu. Apdi na discovery pander no. You are come to religious life. Okay. Okay. தென் என்கிட்டையும் குறைய கிடையாது குறையொன்றும் இல்லை நிறைமூர்த்தி கண்ண ஞானம் ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீட் ஓகே ஸ்பிரிச்சுவல் என்ட்ரன்ஸ் கம்ப்ளீட் ஓவர் என்கிட்டையும் குறை கிடையாது யாருக்கிட்டையும் குறை கிடையாது எதுலையும் குறையில்லை எப்படி குறை இருக்க முடியும் அது நித்யகா சுத்தகா சுத்தமான இருக்கிறது எப்படி குறைய இருக்க முடியும் அதுதான் ஞானம் அப்போ குறை சொல்றத வெளியிலிருந்து உள்ளரை கொண்டு வரணும் உள்ள இருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடணும் பவித்திரம்மாதி இருக்கிறது எல்லாம் வெரி காலத்தில் இருக்கிற மாதிரி தனித்தனி குரூப்பா போயிட்டு இருக்கிறது ஏகப்பட்ட கும்பல் என்னத்துக்குறதுக்கு வழியை காணும் பெரிய விஷயம் இன்னொருத்தனை நம்ம நமக்கு வந்து ஆர்கியூமெண்ட் தேவையில்ல எவனா ஆர்கியூமெண்ட் நீ சொல்றதாம கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருதா யாரு கிட்ட ஆர்குமெண்ட் என்ன இப்படி சொல்றாங்க சங்கர ஒண்ணும் சொல்லப்பா உங்ககிட்ட பேச வேண்டாம் பிரதிபோதம் பிரம்ம மதம் மதம் மீன்ஸ் நோன் அறிந்து கொள் அதனால அப்படி இல்லாம இந்த சிஷியன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிரம்மன் அறிஞ்சிக்க சொன்னா என்ன அர்த்தம் யார் மேல மிஸ்டேக்கு யார் மேல மிஸ்டேக்குன்னா ஏன் சிஷியனை சொல்லுவான்னு அந்த குரு சரியா டீச் பண்ணு அர்த்தம் டீச்சர் ராங் ப்ராப்பர் டீச்சர் கிட்ட நீ படிக்கலை அப்படின்னு அர்த்தம் வேதாந்தத்தினுடைய சிரவணம் இது மடனம் தெரியிறது இப்படி பண்றது இந்த நிதித்தியாசனம் என்ன பண்ணுவ எக்ஸ்பீரியன்ஸுக்கு தானே அனுபவத்தை அடையறதுக்கு தானே அந்த நிதித்தியாசனம் கண்ண மூடி மெடிடேஷன் பண்றீங்க என்ன பண்ணுவீங்க மாட்டீங்களா அப்ப நிதித்தியாசன் அந்த கிடைச்ச ஞானத்தை என்ன பண்றதுக்கு அனுபவிக்கிறதுக்காக நான் அனுபவத்துக்கு கொண்டு வரணும் இந்த லாங்குவேஜ் இதெல்லாம் தெரியும் ஞானத்தை கிடைச்சிட்டு தாமிர பக்கத்தில் கிடைச்சது கிடைச்சது என்ன செய்யணும் போய் ரூம் சாத்திட்டு மெடிடேட் பண்ணி அதோட அனுபவமாக்கணும் அப்புறம் போய் தன்னுடைய அனுபவமாக்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு மெடிடேஷன் பண்ணும் அப்படி புரிஞ்சு போனா யூ ஆர் டீச்சர் டீச் பண்ண விதம் ராங் ஸ்டூடெண்ட பிளேம் பண்ணிருக்கீங்க டீச்சர் மேல போயிட்டு அதான் பெஸ்ட் அதனால இவர் டீச்சர் ராங்கா பண்ணிருக்காரு இந்த பிரம்ம அனுபவத்திற்காக நிதித்தியாசன மெடிடேஷன் கிடையாது எதுக்காக அப்ப மெடிடேஷன் எக்ஸ்ட்ரா மெடிடேஷன் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் மெடிடேஷன் எதுக்கு இதெல்லாம் கேட்ட பிறகு கூட என்னோட பிரதிபந்தம் இருக்கிறது அபிரிச்சுவல்ஸ் இருக்கிறது பழைய பழக்கம் பேராண்டின் இருக்குல்ல அந்த பழைய பழக்கம் எல்லாம் இந்த உடம்பு மேல அபிமானம் இருக்கிறது உடம்பு மேல அபிமானம் இருக்கிறது மேல அபிமான பழைய அபிமானம் அந்த அபிமானம் இருக்கிறது இங்க பாருங்க சுவாமிஜி நான் இறக்கிறத பத்தி கூட கவலைப்படல ஆனா என் போயிட்டே அதை பத்தி எனக்கு ரொம்ப துக்கப்பட்ட எப்படியா அதனால துக்கம் யாருக்கு எனக்கு துடிக்கும் தானாக ஆடவில்லை என்றாலும் சதை ஆடும் கண் துடிக்கும் மூக்கும் படபடம் இருக்கும் ஓகே இதெல்லாம் நமக்கு பழ துணியோ ஜென்மத்துக்கு பழக்கம் ஒரு நாள்ல இது முடிகிற விஷயம் இல்லை அதை நிவர்த்தி பண்றதுக்கு பிரதிபந்தம் போகிறதுக்காக செய்யக்கூடிய மெடிடேஷன் பேரு நிதித்தியாசம் இந்த பழைய அபிசோட்ஸ் எல்லாம் போகணும் ஞானத்தை என் பக்கம் கொண்டு வரணும் கேட்ட ஞானத்தை நான் சிந்திக்கிறதுக்காக செய்யக்கூடியது நிதித்யாசனம் அதாவது anxiety, insecurity, I am the incomplete, limited ஆன்சைட்டி இன்செக்யூரிட்டிப்ளீட் லிமிட்டட் அதெல்லாம் போகிறதுக்காக இந்த நினைக்கிறேன் ஓகே ஓகே சார் ஏதோ கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் கிடைக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண உடனே என்ன கிடைக்கும் இல்லையா கிடைச்சா அல்டிமேட் என்ன ஏதாவது கிடைக்கணும் சும்மா இப்படி இருந்துட்டு சும்மா பேசிட்டு போற விஷயமா ஏதாவது சம்திங் இருக்கணும் என்ன கிடைக்கும் உபனிஷம் சொல்றது அமிர்தத்துவம் அமிர்தத்துவம் ஹி விந்தி அப்படி சொல்றது உனக்கு என்ன கிடைக்கும் அந்த மரணமற்ற அமிர்த நிலை கிடைக்கும் சாகா நிலை கிடைக்கும் அப்போ வேர்ட்ஸ் ஆஃப் இன்பர்மேஷன்மேஷன் என்ன வேர்ட்ஸ் ஆஃப் இன்பர்மேஷன் என்னன்னா அகம் சைத்தன்யம் சைத்தன்யம் பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி இதான் இன்பர்மேஷன் ஓகே இதுக்கு பிறகு என்ன விஷன் நமக்கு சேஞ்ச் ஆகும் இந்த விஷன் சேஞ்ச் ஆகணும் என்ன விஷன் நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும் இந்த ஞானம் கிடைக்கிறதுனால நம்முடைய விஷன் மோஷன் என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் முன்னாடி என்ன சொன்ன ஐ எம் த ஐ consciousness I am not கான்சியஸ்னஸ் ஐ எம் நாட் பாடி வித் கான்சியஸ் பட் ஐ எம் தான்சியஸ்னஸ் வித் பாடி இப்போ ஆகாசத்தில் இருக்கிற இருக்கிறது ஆகாச ஆகாசத்தில் இருக்கிற ஸ்பேஸ் ஹால் ஸ்பேஸ் இருக்கிறது அதான் கரெக்ட் என்னுடைய ஹால் ஸ்பேஸ் குள்ள ஆகாசம் இருக்கு சொல்லக்கூடாது ஓகே அது போல சைத்தன்யத்தில் என்னுடைய பாடி இருக்கிறது பாடிக்குள்ள சைத்தன்யம் இல்லை ஓகே பாடிக்குள்ள சைத்தன்யம் புரிஞ்சுக்கின்றிருக்கிற வரைக்கும் மார்ட்டாலிட்டி நீ மரணம் உடையவன் பாடி ஒரு நாள் போயிடும் டிசப்பேயர் என்னுடைய சைத்தன்யத்தில் என்னுடைய பாடி இருக்கிறது கரெக்ட் நாலேஜ் ஐ எம் த இம்மார்டாலிட்டி மரணமற்றவன் மரணமற்றவன் என்னுடைய சைத்தன்யம் இருக்கிறது அகண்ட விரிந்த சைத்தன்யம் அந்த சைத்தன்யத்தில் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு எப்படி என்ன ஆகும் இது ஒரு தான் இதனால என்ன ஆகும் அப்படி என்ன ஆகும்னா அமிர்தத்வம் அடைவாயாக என்ன அடைவாய் அமிர்தத்துவ அடைவாய் அமதம்னா என்னது இது அகம் அச்சேத்தியகா என்னை வெட்ட முடியாது அகம் அதாஹியகா எரிக்க முடியாது என்னை அகம் அக்லேத்தியகா என்னை நினைக்க முடியாது அகம் அசோஷ்யகா என்னை உலர்த்த முடியாது அகம் நித்யகா நித்தியமானவனாக இருக்கிறேன் அகம் சர்வ நான் எல்லாமாக இருக்கிறேன் அகம் ஸ்தானுகு நான் ஸ்திரமாக இருக்கிறேன் அகம் சனாதனகா அகம் சாஸ்வதகா அகம் ஆத்ம பிரகாசகா அதனால இந்த ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் இந்த இது அமிர்தத்தும் ஹி விந்தே அமிர்தத்தும் விந்தது என்னை நினைக்க முடியாது வெட்ட முடியாது பாம்பு போட்டு தொலைக்க முடியாது மனித குண்டு வந்தா கூட என்னை தொலைக்க முடியாது பிகாஸ் கம் ஆத்ம சைத்தன்ய சுரூபம் அப்ப வந்து போறது எதுன்னு ஓகே மாதிரி திட்டா இருக்கும் ஏன் தெரியுமா முன்னாடி ஒரு ட்ரெஸ் தான் கொடுப்பான் வீட்டில் வாங்கி கொடுப்பான் அதை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் போட்டுக்கணும் அப்படின்னா அது கீஞ்சு போயிடும் தச்சுக்கணும் இப்பெல்லாம் அந்த சான்ஸே இல்ல அதனால கடக்காரம் என்ன பண்றான் கீச்சு கீச்சு மாத்தி ஒரு அழுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறான் புரியுதுல விஷயம் இருக்கிறது ஏன் இப்படி இந்த பழைய பாரம்பரியத்தை இப்படி காப்பாற்றுறதுக்காக பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா இப்ப வந்து நமக்கு எவ்ரி மந்த் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நமக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஓகே யாருக்காக ஹாப்பி பர்தேனா இவனுக்கும் ஹாப்பி பர்த்டே அவங்களுக்கு வெட்டிங்கிட்டேன்னா இவங்களுக்கும் அந்த டிரஸ் உள்ள yeah. அனுப்ப <laughs> இது வர்றதுக்கு என்ன செய்யணும் அமிரம் இந்த அமிர்தத்தை அடையிறதுக்கு என்ன செய்யணும் டிசிப்ளின் மைண்ட் தகுதியுடைய மனம் வேணும் எப்படிப்பட்ட மனம் வேணும் சாதன சதுஷ்ட சம்பன அந்த கரணம் வேண்டும் அந்த அந்த மன இங்க ஆத்மா சொல்றது மனசு கிடையாது ஆத்மனா விந்தத்தை வீரியம் அப்படி சொல்றது இல்லையா இங்க சொல்ற ஆத்மனா என்றது மைண்ட் குறிக்கிறது எப்படிப்பட்ட மைண்ட் அந்த மைண்ட் மைண்ட் டிசிப்ளின் அது தயார் செய்த மனம் பயிற்சி பண்ணின மனம் சும்மா இருக்கிறது கல்ச்சர்டு மைண்ட் ஓகே அந்த வைர வந்து கல்ச்சர் சொல்லுவாங்க பாலிஷ் பண்ண அப்படி ஜொலிக்கும்போது அப்படி தயார் பண்ண அது வீரியம் அதுதான் வீரியம் வீரியம் வீரியம் மீன்ஸ் ஞான யோகியதாடையும் அப்படிப்பட்ட மனசு உள்ளவங்க என்ன கிடைக்கும் ஞான யோகியதா நமக்கு நாலேஜ் ஓகே The knowledge is, Keta, eligibility for the knowledge நாலேஜ கேட்டலிஜிபிலிட்டி பார்ஜ் இந்த ஞானத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி உள்ள மனம் கிடைக்கும் வீரியம் எப்படிப்பட்டது கிளாஸ்ல கேட்கும் போது கொடுக்கும் ஓகே அப்படிப்பட்ட டிசிப்ளின் அந்த கரணம் தயாராகி விட்டு என்ன கிடைக்கும் வித்யா விந்தத்தை அமிர்தம் அமதம் அமிருதம் என்ன ட்ரெஷர் என்ன ட்ரஷர் புதையல் என்ன புதையல் ஆத்ம புதையல் சைத்தன்ய புதையல் பிரம்ம புதையல் அந்த பிரம்ம புதையல் தான் சொல்லி இருக்கே அடைவாயாக பிரம்ம புதையல் அடைவாயாக எப்படி துரு அதுக்கு என்ன கோடாரி எல்லாம் வேணும் இடத்துல அடிக்கணும் எடுக்கிறதுக்கு என்ன கோடாரி வேணும் துரு எது மூலியமா இன்ஸ்ட்ரூமெண்ட் வித்யாஞ ஞானத்தினால் ஓகே அப்போ வித்யா ஞானத்தினால் இங்க தெளிவா சொல் உபனிஷத்து இதுக்கு மேல என்ன கிளாரிட்டி வேணும் அனுபவத்தினால் இல்லை அனுபவத்தினால் சொல்ல அனுபவ விந்தத்தே அமிர்தம் அப்படி போடலை இந்த உபனிஷத்தில் என்ன போட்டிருக்கிறது வித்யா விந்தத்தை அமிர்தம் இந்த அமிர்தம் எதனால் அடையப்படுகிறது வித்யா ஞானத்தினால் அடையப்படுகிறது அந்த ஞானம் எனக்கு ஞானமாகணும்னா ஆத்மனா விந்தத்தை வீரியம் ஓகே யோகியதமான மனசு அடைஞ்சா அந்த யோகியதமான மனசுல இந்த அமிர்தத்தும் கிடைக்கும் ஓகே அப்போ ரெண்டு விதமான யுவர் ஜெர்னி ரெண்டு விதமான ஜர்னி இருக்கிறது ரெண்டு விஷயம் தான் இருக்கிறது ஓகே என்ன போனோம் இங்கிருந்து டெல்லிக்கு போனோம் டெல்லியிலிருந்து ரிஷிகேஷ் ஜோஷிமட் பத்ரிநாத் ஓவர் ஜர்னி இங்க இருந்து டெல்லி போறதுன்ன டெல்லி போறது ஞான யோகியதா பிராப்திகி ஓகே அங்க டெல்லி டு ரிஷிகேஷ் ஜோஷிமட் பத்ரிநாத் சிரவண மனநிதி தியாசனம் முடிஞ்சு ஞான பிராப்திகி பஸ்ட் ஸ்டேஜ் ஞான யோகியதா பிராப்திகி செகண்ட் ஸ்டேஜ் ஞான பிராப்தி அடையிறதுக்கு என்ன செய்யணும் போனோம் வழிபடுகின்ற ஈஸ்வரனை இன்னும் கொஞ்சம் அதிகமா வழிபடணும் உபரிஷ் சொல்லல அது வந்து பிரம்மன் கிடையாது அப்படி சொன்ன அந்த பிரம்மன் கிடையாத ஈஸ்வர மாயைய இன்னும் கொஞ்சம் நீ அதிகமா நமஸ்காரம் பண்ணணும் எதுக்கு யோகித அடையிறதுக்கு வாழ்நாள் முழுவதுக்கு செய்யக்கூடிய ஜெர்னி ரெண்டே ஜெர்னி தான் ஒன்னு வந்து யோகியத பிராப்திகிப்திக் ஓவர் அதனால சோ இப்ப எப்படி இருக்கிறது யோகியதா இருக்கிறது அப்ப ஒன் மோர் ஆட் அயோக்யா டு யோகியதா என்ன அயோக்யா டு யோகியா யோகியா டு நமக்கு இந்த விருப்பு வெறுப்பு மற்றதெல்லாம் நிறைய கல்யாண குணங்கள்லாம் நமக்கிட்ட இருக்கிறத அதெல்லாம் அயோக்யா அயோக்கியன்னா அந்த அயோக்கியம் போடா அயோக்கியல அப்படி சொல்றது இல்ல ந யோக்யா அயோக்யா ந சாதன சதுஷ்டையா அயோக்யா ஐம் அயோக்கிய புருஷா ந சாதன சதுஷ்டையா கிடையாது ஓகே அதனால இந்த வித்யா துரு வித்யா விந்தத்தை அமிர்தம் அந்த புதையல் மரணமில்லா வாழ்வு நமக்கு கிட்டும் கிட்டும் யாரை கண்டால் துருத்து மூலியமாக கண்டால் கிட்டும் கிட்டும் கிட்டும் ஐயனை கண்டால் கிட்டும் கிட்டும் மேல குதிப்பான் மேல ஆடுவான் கரெக்டா தத்துவமசி பார்க்க உள்ள போயிட்டு நெய் தேங்காய் விட்டுட்டு வந்துருவான் இவன் என்ன சொல்றது அந்த மாதிரிதான் மாண்டா நாற்பது வருஷம் போறே குருசாமி நான் தத்துவமசி பாத்துக்கிது தத்துவம் அது ஒரு பாய சொல்ல மாட்டேன் அதனால சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா நீ ஐயப்பன் ஆகணும் சரணம் பண்ணும் ஐயப்பன் ஆகணு சரணம் குவாலிபிகேஷன் ஓகே ஐயப்பா வாங்க சுவாமி அவ சொல்றது இவர் ஞானம் துதா தத்துவ மசி வேத சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அங்க இருக்கிறது அந்த தத்துவ மசி தான் உன்னை மாலை போட்ட நீ உன்னை சுவாமி ஆசாமியா இருக்கிற ஆளு சுவாமி ஆக்கிறது அந்த ஒரு மாசம் உன்னோட ஒய்ஃப் வாங்க சுவாமி உக்காருங்க சுவாமி ஏ அந்த சாமி வந்துதா இதுக்காகவே சில பேர் மாலை போட்டுப்பார் கொஞ்சம் நல்லபடியா நமக்கு மரியாதை கிடைக்கிறது மரியாதை மாசம் தத்துவமசி தத்துவமசி தான் அங்க மீன் அந்த தத்துவமசி தான் உனக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்கப்பா அதனால ஐந்தாவது மந்திரம் இந்த உபநிஷத்தை சொல்லி தன்னுடைய உபதேசத்தை முடித்துக் கொள்கிறது ஓகே என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது இந்த ஞான யோகியத்தை அனைத்து சாதகர்களும் ஞான யோகியதா அண்டு ஞான பிராப்தி அடைந்து மோக் அடைகிறார்கள் அப்படின்னு கம்ப்ளீட் பண்றது கிடையாது கிடையாது வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இந்த பாதையில் அதனால இந்த மந்திரத்தில் மூணு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன இந்த மூணு நாளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ போதம் பிரதிபோதம் பிரம்மன் மதம் பிரம்ம மதம் அப்படி புரிந்து கொண்டவர்கள் யாரோ அதுக்கு முன்னாடி சொன்ன மந்திரத்தில் சொன்னது மூணாவது உபனிஷத்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அதன் பிரகாரி இருக்கிறவர்கள் யார் தீராக உபநிஷத்துக்கு பிடிச்சது வார்த்தை என்ன அர்த்தம் இந்த ரிலீஜியஸ் லைஃப் மூலியமா த்ரூ கர்மயோகம் அண்ட் உபாசன நல்ல பக்தி வழிபட்டு நல்ல கர்மத்தை ஒழுங்கா செஞ்சு பகவானுடைய நிமித்தமா பண்ணி தன்னை தயார் பண்ணி எல்லா விதமும் தியாகம் பண்ணி சுயநலம் இல்லாத சேவை செய்து பக்தினாலையும் சேவையினாலையும் கர்மத்தினாலையும் தன்னை தயாருபடுத்தி யோகியதை அடைந்தவன் அவன் யாரு ஞான யோகியதகா தீராகா இங்க தீரான்ற தீர வீர தீரமா செய்யற பயிற்சி அது இல்லை ஓகே அது கிடையாது இங்க தீரான்றது கஷ்டப்பட்டு சாதன சதுஷ்டத்தை அடைந்தவன் தீராக யாருக்கு சமானம் ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்குறான் என்ன பெரிய கோல்டு மெடல் சாதன சதுஷ்ட அடைஞ்சு பாரு கோல்டு சேலஞ்சு பண்ற சாதன சதுஷ்டம் எத்தனை கோல்டு மெடல் வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீ சவால் விடலாம் புரியதா உன்னோட ஒளிம்புகளை கர்மா உபாசனா சேவா சுயநலம் இல்லாம இருக்கிறவன் சுயநலமாக இருக்கிறவன் அடைய மாட்டான் போட்டுக்காத செல்பி பிரம்ம ஒன்னு பிரம்ம கோச்சு அந்த பக்கம் போயிடும் கிடைக்க கிடைக்க தீராகா விசித்திய விசித்தியன ஞானேனே ஞான யோகேன பிரம்மத்தை அறிந்தவன் விசித்திய செல்ஃப் knowledge தன்னை உணர்ந்தவன் அறிந்தவன் அவன் யாரு விசித்திய மீன்ஸ் ஞான பிராப்னோதி டிஸ்கிரிமினேஷன் knowledge. என்ன டிஸ்கிரிமினேஷன் நாலேஜ் ஐ ஆம் பாடி வித் கான்சியஸ்னஸ் ஓகே I am consciousness in the body. Okay. Therefore. So, gold ring. No. no. Ring gold. What subject? If we are subject to you, we are subject to you. No. Wrong. Okay. First of all, you can do it. You can do it. What do you want to do it? What do you want to do it? Ring. So, it's a gold ring. Okay. அதனால இது வந்து இது ஷிப்ட் பண்ணணும் கிட்ட சைத்தன்யம் இருக்குன்னு சொல்லக்கூடாது இந்த பாடிக்குள்ள சைத்தன்யம் இருக்கு எனக்குள்ளைத்தியம் இருக்கிறது இல்ல சைத்தன்யத்துக்குள்ள இவர் பாடி இருக்கிறது ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் இருக்கிறது அப்படி சொல்றது ஞானம் ஓகே ஐ எம் தான்சியஸ்னஸ் இன் எவ்ரி பாடி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சிங்கிள் பாடி எவ்ரி பாடி கான்சியஸ்னஸ் அது மாத்திர நெக்ஸ்ட் இஸ் ஐ எம் தோன்லி கான்சிய பேர் பார்த்து கான்சியஸ் நஸ் அப்படி சொல்லு அப்போ இந்த தண்ணீராகிய நான் அலை அது மட்டுமல்ல தண்ணீராகிய நான் அனைத்து அலைகளாகவும் இருக்கின்றேன் அது மாத்திர எனக்கு அலை கிடையாது நான் தண்ணீராகவே இருந்து கொண்டு இருந்திருக்கிறேன் நான் தண்ணீராகவே இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி ஒரு அலை சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் எந்த தீராக அந்த முதல் மாணவன் இருந்தான உத்தம அதிகாரி அப்படி இருந்தா சொல்லலாம் அப்போ இந்த அகண்ட சைத்தன்யமாக இருக்கின்றது அகண்டம் இந்த பிரகாசத்தினால கண்டமாக இருக்கிறது எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது லைட் எப்படி இருக்கிறது Undivided Light Correct இந்த பிரகாசம் Undivided அந்த பிரகாசத்தில் ஒழிக்கின்ற ஒளிர்கின்ற பொருள்கள் தனித்தனி பொருள் கண்டமா இருக்கிறது ஓகே அது போல அகந்த அகண்ட ஆத்மஸ்வரூப சைத்தன்யம் இந்த நாலேஜுக்கு ஞானம் தான் எப்படி வரணும் சர்வ பூத ஆத்மனம் பஷ்யதி எல்லா இடத்திலும் ஆத்மாவாக பார்க்கணும் நோக்கும் திசை எல்லாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் நாம் என்ன சொல்ற பாரதி நாம் நாம் நான் அர்த்தம் பாண்டிச்சேரிக்கு நீர் என்ன சொல்லுகிறேன் அந்த மாதிரி ஸ்டைல் இது ஓகே கடை ஸ்டைல் இது நாம் நாம் நான் ஆக இங்க என்ன சொல்றது உபனிஷத்து பூதேஷு பூதேஷு விசித்திய தீரா தீராகா எல்லா இடத்திலையும் இந்த ஞானத்தை பார்ப்பவன் எவனோ அவன் தீராக குறைந்த பட்சம் உங்க பேமிலு பேராது ஆத்ம சைத்தன் கூட ஆத்ம சைத்தன்ய்தான் அப்படி வந்துட்டாலே போரும் முக்தி கிடைக்கிறதோ இல்லையோம்குள்ள சண்டை வராது செகண்ட் பிரிய பிரம்ம தாடையர் இருக்கட்டும் முதல்ல வீட்டில் இருக்க அஞ்சாறு கம்பெனி மொத்தம் கம்பெனி மெம்பர்ஸ் இருக்க நாலஞ்சு பேர் அப்புறம் அந்த சொந்தக்காரங்க மொய் எழுதுற அந்த நோட்ல தெரியும் தெரிஞ்சிடும் இருக்கும் அவ்வளவு அறுநூத்தி ஐம்பது கோடி பேர்ல மொத்தமே இருபது முப்பது பேர் தான் இருக்கான் இதுல எத்தனை சண்டை அதுல வந்து அவ ரொம்ப மோசம் அவ வீட்டுக்கு நம்ம போவேப்படாது அதுக்கு ரொம்ப திம் இப்படிலாம் லிஸ்ட் போட்டுட்டான் மீதி மிஞ்சறது இருக்கு என்ன மிஞ்சோ ஒண்ணும் மிஞ்சாது இப்படியே போட்டுட்டே வந்த நாலு பேர் பேசிட்டே ஒருத்த போன இது பெரிய ஆள் இவன் இவன் கெட்ட கேட்டு தெரியுமா அப்படின்னு மூணு பேரும் பேசிட்டான் அதுல ஒருத்த போனா இது பேசறது இது மாத்திரம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டான் இவன் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனான் இவங்க யோகிதா இவன் நினைச்சா அவன் போயிட்டாரு இருக்கிறது பத்தி இருபது பேர் நம்ம சொந்தக்கார அதுக்குள்ள அடி சண்ட போவாரு நாம் போவாரு மூணு பேர் நீங்க என்ன சொல்றீங்க வேண்டாம் விட்டு கொடுக்கிறது வேற ஏமாந்து போறது வேற இங்க ஏமாந்து போங்களை விட்டு கொடு யாரு விட்டு கொடுக்கணும் யாருக்கு மனப்பக்கம் முதிர்ச்சி அதிகமா இருக்கிறதோ அவங்க விட்டு கொடுக்கணும் ஒருத்தர் அப்போ யாரு மேலும் வெறுப்பு எனக்கு வந்து கிளின்டன் மேல வெறுப்பே கிடையாது சார் ஆமா அது பிரயோஜனப்படாது உன்னுடைய நியர் டியர் நியர் டியர் உனக்கு ரெகுலரா பேசிட்டு இருக்காங்களே அவ மேல உனக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம ஆயிடுத்து இவர் தான் மோட்சம் இவர் தான் மோட்சம் போறோம் நமக்கு இருக்கிற அந்த அஞ்சாறு பேர் ஒரு சர்க்கிள் வச்சுட்டு இருக்குமே அந்த சர்க்கிள் வரக்கூடிய கஷ்டம் இருக்க அதுல இருந்து நீ பெருசா பண்ணிட்டாலே போறும் உங்க ஆபீஸ் பக்கத்து சீட்டுக்காரன் தெய்வமா கும்பிட்டு போறோம் யூ ஆர் த கிரேட் அதுவான் அதை மாத்திரம் சொல்லாதீங்க பிளீஸ் டெய்லி உபத்திரம் என்ன பாவம் எந்த ஜென்மத்தில் பண்ணிடும் அது என் பக்கத்துல உட்காந்துருக்கு அந்த பிரம்மன் அந்த இன்பர்மேஷன் ஆல் திங் புரியும் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்த போது மாதிரி இது புரியாது இது மாதிரி புரியாது இது புரிஞ்சது எவ்ரி திங் புரிஞ்ச மாதிரி அதனால நம்மளை முதமா எதிர் முதமா போட்டு இந்த உபநிஷத்தை அப்ளை பண்ணிப்பாரு சும்மா அப்படி அப்படியே இன்ட்ரெஸ்டிங் நல்லா உபநிஷத்து நம்மா பேசுச்சு தெரியுமா அதுக்கு இது உபநியாசம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில குறைஞ்ச பட்சம் உன்னுடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் இருக்கணும் இதெல்லாம் மாறுதல் வந்தா தான் விஷயத்தை நீ அடைய முடியும் அதனால என்ன ஆகும் இது நெக்ஸ்ட் என்ன அஸ்மாத் லோகாத் பிரத்ய பிரேத்திய பிரத்யே அப்படின்னா இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம் இந்த லைனுக்கு அஸ்மாத் லோகாத் பிரேத்திய என்ன i am conscious with body okay i am conscious with body idu vande intrinsic nature ah illa incidental nature ah yeah. liya see na in the body i am the conscious swaroopama allad the body oda swaroopama na body ki காப்ப சூடு கிடையாது நானும் சம்பந்தம் கிடையாது சம்பந்தப்பட்ட பல உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை என் உடம்புக்கு எது வந்தாலும் பிரயோஜனம் பொருத்துமேன் சுவாமி எனக்கு வேண்டிய அந்த பர்சன் என்னால தாங்க முடியும் நீ சொல்றதெல்லாம் புரியிடுது புரியிடுது ஆத்மால புரிஞ்சு போச்ச பின்னாடி ஒண்ணு சொல்றா பாரு சத்தியமா பேசுறவ என்ன என்ன பேசின சத்தியமா இப்ப அவ பேசினதுல ஒரு சத்தியம் இருக்கு ஆத்மாலாம் புரிஞ்சு போச்சே போச்சு அப்ப சொல்லு நீ புரிஞ்சு போச்சு இல்ல அப்ப போச்சு போச்சு சொல்லு இப்ப சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும் ஏக்க ஆத்மா சொ ஒரே சைத்தியம் தான் இருக்கிறது இருக்கிறது சைத்தன்யம் ஒன்றுதான் இருக்கிறது ஓகே இந்த உடம்பெல்லாம் என்னது ஷர்ட் மாதிரி இருக்கிறது ஓகே டி ஷர்ட்ல கொஞ்சம் கீழ்ச்சல் ஓகே பேண்ட்ல ஒரு மாதிரி தூக்கி போடு ஓகே அந்த மாதிரி பலவிதமான சரீரங்கள் இருக்கிறது நம்மளை சுத்தி ஓகே ஒரு ஒரு என்ன செய்யணுமோ அது செய் அந்த சரீரம் எல்லாம் ஆத்ம சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் நான் அப்படிதான் அந்த சரீரத்தோட அந்த விட்டு நீங்கிறது இருக்க பிரத்ய பிரேத்தியனா நீங்குதல் அந்த நீங்கிறதுக்கு பேரு தான் இங்க என்ன கிடைக்கிறது அஸ்மாத் லோகாத் பிரேத்தியனா இந்த உடம்பு மேல இருக்க அபிமானம் பிரேத்திய பிரேத்தியனா நீங்குதல் டிஸ்மிஸ் பண் அபிமான நீக்கு இந்த அபிமான நீக்கினா என்ன கிடைக்கும் இது ஒரு இந்த பாடின்றது என்னது பிரமேயம் ஆப்ஜெக்ட் இது ஒரு வஸ்து அவ்வளவு தான் ஓகே ஐ எம் தான் சைத்தன்யம் அகம் சைத்தன்யம் பாடி ஒரு ஆப்ஜெக்ட் இதை புரிஞ்சுட்டு இந்த பாடியில் வர விஷயம் எந்த பாடியில் வந்தாலும் நமக்கு அஃபெக்ட் ஆகாது ஓகே இந்த பாடி ஒண்ணு ஸ்பெஷல் ஒண்ணு இவனுக்கு மொத்தம் பெரிய கொம்பு மலைச்சிருக்காக்கும் அப்படின்னு சொல்றேன் இந்த பாடி மாதிரி என்ன ஸ்பெஷல் பாடி எவ்ரி பாடி ஒரே பாடி தான் ஓகே பர்த்ரு ஹரி சொல்றாரு தன்னுடைய கடைசி பிரார்த்தனை பண்றாரு என்ன பிரேயர் பண்றாருன்னா அவரு ஏ பகவான் இந்த அஞ்சு பூதத்துக்கு பிரேயர் பண்றார் ஓகே ஏன்னா நீ உன்னுடைய பிரகாசத்துல இருந்து அந்த பூதத்தினால உருவான இந்த உடம்பு கொடுத்துருக்கேன் நீ இந்த உடம்பை பயன்படுத்திண்டு நான் இந்த உடம்புல செய்ய வேண்டிய விஷயத்தை பன் இந்த உடம்புல கொடுத்திருக்கிறதுக்கு வேண்டிய பர்பஸ் இருக்க அந்த பயன்படுத்தி ஞானத்தை அடைஞ்சுட்டேன் அதனால இது வந்து கிராட்டிடியூட் பண்றவர் பஞ்சபூதத்துக்கு இந்த பாடி கொடுத்திருக்க நீ இந்த பாடி மூலயமா அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சிட்டேன் அதனால நீ எதிர்த்து உடம்பை பயன்படுத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும் பிரம்மாமிறது ஒவ்வொருக்கும் ஒரு விசேஷம் இருக்கிறது மனுஷத்துக்கு விசேஷமா இருக்கிறது அதனால உடம்பினுள் உருபொருள் ஒன்று கண்டேன் அப்படின்னா திருமூலன் அந்த சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த உடம்பது வச்சுக்கணும் இது ஒரு ஆலயமா ஏன் வச்சுக்கிறேன்னா இதை பயன்படுத்துறதுக்காக அதனால இந்த நாய் பூனை கரடி குதிரை கழுத அதெல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கிறது அது தூங்கும் சாப்பிடும் இனவர்த்தி பண்ணும் கோச்சுக்கும் எட்டி வதைக்கும் அது இது பிடிக்காது அணிலுக்கு போட்டோம்னா ஒரு அணில் இன்னொரு அணில விரட்டி இருக்கும் அப்படி இல்லை என்னெல்லாம் அப்புறம் அணிலுக்கும் காக்கைக்கும் நாய்க்கும் குதிரைக்கும் கழுதுக்கும் உள்ள உடம்புல இருக்க அது ஒரு ஜீவன் அந்த ஜீவனுக்கும் இந்த ஜீவனில் இருக்க இந்த மனுஷ விசேஷ விவேக சூடாமணி என்னையா வித்தியாசம் இல்லையா இந்த ஞானத்தை அடையிறது மனிதனுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஸ்பெஷல்டிஸ் அது அஸ்மாத் லோகாத் பிரத்யே இந்த உடம்பு மேல இருக்க இந்த பிரத்திய அபிமானத்தை விட்டு என்ன கிடைக்கும் அமிர்தாகா பவந்தி சாகா நிலை கிடைக்கும் ஓகே அதனால இந்த அபிமானத்தை விட்ட உடனே உனக்கு அமிர்த நிலை கிடைக்கும் ஓகே அதாவது இந்த உயிரோடு இருக்கும்போது இந்த அபிமானத்தை விட்டான் ஜீவன் முக்தி உயிருக்கு போன பிறகு இந்த உடம்பு இதே உடம்பு உயிர் போன பிறகு போயிடுச்சுன்னா அவனுக்கு பேரு விதேக முக்தி ஓகே அதுக்கப்புறம் நோ பர்த் ஓகே அப்போ இந்த விதேக முக்தி ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி உள்ளவன் எவன்னா இந்த தேக அபிமானத்தை விட்டவன் விதே ஜீவன் முக்தி எதனால த்ரூ வித்யா விந்ததே அமிர்தவம் அந்த அமிர்தம் என்னது எப்படி கிடைக்கிறது அது யாரு கிடைக்கும் தீராக கிடைக்கும் எப்படிப்பட்ட தீராக கிடைக்கும் தன்னுடைய உடம்பு மேல இருக்க அபிமானத்தை விட்டவனுக்கு ஜீவன் முக்தி அப்படி புரிந்து கொண்டு ஞானத்தை புரிந்து கொண்டவன் துரு வித்யா மூலயமா நான் அகம் சைத்தன்யம் பிரம்மன் அப்படின்னு புரிந்து கொண்டவனுக்கு விதேக முக்தி ஆல்சோ ஓகே அப்ப விதேக முக்தி அமிர்தாக பவந்தி அஸ்மாத் லோகாத் பிரேத்திய ஜீவன் முக்தி அமிர்தாக பவந்தி விதேக முக்தி அப்போ முதல்ல என்ன சரீர அபிமான தியாகம் ஓகே வந்து இந்த ஞானத்தினால சைத்தன்யம் புரிஞ்சுக்கிறதுனால அடுத்த பிறவி கிடையாது நமக்கு என்ன செஞ்சு இதை செய்யறதுக்கு தான் செஞ்சதுக்கு நம்ம வந்துருக்கோம் ஓகே அப்ப நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி செய்யணும் மிருக பட்சி மாதிரி செய்யக்கூடாது அதுக்கு இந்த பட்சிக்கோ மிருகத்துக்கோ புண்ணியம் கூட கிடைக்காது புரியுதா அதுக்கு புண்ணியம் கிடையாது பாவும் கிடையாது இல்லையா பசுமாடு பசும் பால் வந்து அபிஷேக இருந்த அபிஷேகத்துக்கு பசுமாடு பால் கொடுத்ததுன்னா அப்ப பசுமாடுக்கு புண்ணியம் வருமே பசுமாடுக்கு புண்ணியம் வராது அந்த பசுமாட்டை வச்சிருக்கிற ஆள் இருக்கான நான் தட்சிணாமூர்த்திக்காக அபிஷேகத்துக்கு பால் கொடுத்தான்னு வச்சுக்கோ காசு வாங்காம அது புண்ணியமா வரும் பசுமாட்டுக்கு பசுமாட்டை வச்சுட்டு இருக்கான அவன் இந்த ஆட்டிடியூட கொடுத்தான புண்ணியம் வரும் புண்ணியமும் பாபமும் செய்யக்கூடிய ஆளு மனுஷன் ஓகே இந்த மனுஷன் கர்மம் பண்றதுக்கு லாயக்கம் இருக்கிறது அதே கர்மத்தை மாத்தி பண்றதுக்கும் லாயக்கம் இருக்கிறது அதே கர்மத்தை வித்ராயில் பண்றதுக்கும் மனுஷனுக்கு தகுதி இருக்கிறது மனுஷனுக்கு மாத்திரம் அதனால கடைசியா தன்னுடைய தெரியாது இதே ரூபம் கிடைக்கும் தெரியாது என்ன ரூபம் கிடைக்காது வாய்க்கமோ அதனால அடைய வேண்டியது இந்த பேரவையில் அடைஞ்சு எங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்களா மறுக்காம கொண்டு போத்துல திட்டுவாலை அப்ப குடும்பம் காப்பாற்ற காப்பாற்றுவோம் இதுவரைக்கும் உள்ளவங்க பகவான் காப்பாத்தலையா நானே காப்பாற்ற இந்த சிவாஜி மகாராஜா குரு கிட்ட சொன்ன மகாராஜ் குரு கிட்ட என்னப்பா அங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் நான் தான் சாப்பாடு போடுறேன் இவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு கொடுக்குறேன் அவங்க எல்லாம் பண்ண ஓ நீதான் எல்லாத்துக்கும் படியலைக்கம் சிவாஜ் மகாராஜ் ஓ ஓகே இந்த கலை உடை அப்படின்னா குரு கட்டளை கலை உடைச்சா ஒரு தேரை அப்படி தகு எகிரிட்டு போச்சு ஓ சிவாஜ் இந்த தேரை கூட நீதான் சாப்பாடு போடுற எங்க தெரிஞ்சு என்ன சொல்றாரு அதனால இங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்றதுமம் துர்லபம் மனுஷ ஜன்மம் துர்லபம் அரிதறி மானிடராய் பிரத்தல் அரிது அதனினும் அரிது சென்னையில் பிறப்பது அரிது தர்மமிகு சென்னை மாநகரம் அதனினும் அறிந்து அந்த வேத வியாச சத்சங்க வருவது அரிது மனுஷம் முமுக்ஷத்துவம் அரிது அதனினும் அரிது மகாபுருஷ சம்சிரயா அப்படி விவேக சொன்னாங்க விவேக் சங்கரர் கூறாரு ஆக மனுஷத்துவே இருப்பான் அதுலயும் வந்து உனக்கு கிளாஸ் கேட்கும்போது சந்தோஷமா சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன் சந்தோஷமா அடையிறைய இந்த வகுப்புல உட்காரும் போது உனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது கேட்கறதுக்கு பொறுமை கிடைச்சிருக்கு ஆர்வம் வந்திருக்கிறது கேட்கறது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது என்ன பகவான் கொடுக்கணும் சொல்லு எப்படி தெரியுது நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுப்பாரு ஒரு நாள் என்ன பண்ற உன் பிரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி இன்வைட் பண்ணி வேதாந்த சொல்றாரு வாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசப்ஷன் பார்ட்டி எல்லாம் வருவா கூட்டிட்டு அப்ப நம்மளுடைய மகிமை தெரியும் நாம இப்படி உட்கார்ந்து பொறுமையா சந்தோஷமா அவன் ஒரு ஒரு நிமிஷமும் எங்க கொண்டு வந்து கவுத்துட்டான் பார்த்த அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன புரியுது ஓ நமக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம் இருக்குது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு நமக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்கான் இதை கொடுத்த பிறகு நம்ம இதை விட்டுட்டு முடியுமா விட்டுள்ளாம விடப்படாது இது தொடர்ச்சா போகணும் அப்படி சொன்ன அதனால இதுக்கு அடுத்த ஜென்மெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு உத்தரவாதம் இல்லை ஓகே அதனால பகவான் எந்த லிஸ்ட் எங்க போடுவார் சொல்ல முடியாது நமக்கு மனுஷன் சில பேர் ஜெயில பிடிச்சு போட்டுவாங்க மாட்டு கொட்டாயிலே இருக்காரு அந்த ஜெயில் என்ன வேற வேற வேற மிருகம் பட்சியை என்ன போட்டுருவார் ஓகே அதுக்கப்புறம் முக்கியமான நாள் வரும் பிறந்த நாள் எல்லாரும் அது போல ஒரு ஜென்ம கொடுத்து திருப்பி இந்த ஜென்மாலே உருப்படி அவரானா மனுஷ ஜன்மம் கொடுத்து பாப்பாருந்த பழைய மாதிரி திருப்பி அந்த அரக்கத்தை எடுத்துட்டு எல்லாரும் திருப்பி பிடிச்சு ஜெயில போடு அந்த ஜெயில நீங்க போய் அனுபவம் கேட்டீங்கன்னா தெரியும் நான் ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கேன் நான் ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கேன் அர்த்தம் ஜில் இருக்குவங்களை பாக்குறதுக்கு போயிருக்கேன் அதனால அந்த ஜெயில இருக்கவங்க சொல்லுவான் நான் ஐம்பது வருஷம் சர்வீஸ் ஐம்பது தடவை வந்துட்டு கைலாச யாத்திர பாரு அதனால பகவான் நமக்கு அப்பப்ப பகவான் என்ன பண்றார் கருணை கூர்ந்து ஒரு ஜென்மத்தை கொடுத்து பார்ப்பாரு தேர்றானா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்மம் கரப்பாம்பூச்சு அந்த மீசையோட இருக்குமே இப்படி நமக்கு கொடுத்துருவான் அதனால பி கேர்ஃபுல் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறத விட்டுடக்கூடாது விட்டக்கூடாது எனி சான்ஸ் கிடைக்கும்போது விடக்கூடாது ஓகே அதனால உபனிஷம் அவேதி இக்க அவேதி ஓகே இந்த ஜென்மத்திலேயே ஞானத்தை அடைஞ்சுடு சொல்றது இக்க சேத் இக்க மனுஷ ஜென்மனானி அத சத்தியமஸ்தி அத சத்தியம் அஸ்தி இங்க வாழ்க்கைக்கு அப்பதான் ஒரு அர்த்தம் இருக்கும் என்ன ஏதாவது பிரயோஜனமா பேசலியா அப்படின்னு சொல்ற அர்த்தம் உள்ளதா இருக்கணும் இருக்கும் நீ வந்ததனுடைய அர்த்தம் இசைப்பட வாழுதல் ஓகே நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் அதனால் மனுஷ ஜென்மத்துக்கு என்ன எடுத்துக்கோ அந்த வாழ்க்கையை அத சத்தியம் அஸ்தி வாழ்க்கை வாழ வேண்டிய முறையில் வாழ வேண்டும் அதுக்கு மீனிங் இருக்கணும் நம்ம மனுஷன் கிடைச்சிருக்கிறது ரொம்ப திருப்பி போய் செத்து போறதுக்கு என்னுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அடைஞ்சி நான் கண்டிப்பா அடைஞ்சாகணும் அதனால நான் வந்து சக இப்படி யார் நினைக்கிறானோ அவன் தான் சக பிராம வேதாந்த பிர வேதாந்த கிளாஸ்க்கு அவன் தான் பிராமணா மத்தவங்க சொல்றது இது உபனிஷத்துடைய வாக்கியம் அவதி இப்படி நீ வரலை என்ன இப்படி நீ மனுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல வேதாந்தத்து வேண்டிய முமுட்சுத்துவம் உனக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கான ஏற்பாடும் சொல்லப்பட்டு மைக்கெல்லாம் போட்டு சொல்லி சொல்றதுக்கு ஒரு ஆள் கொடுக்கப்பட்டு புக்கும் உனக்கு கையில கொடுத்து அதை சொல்றதுக்கெல்லாம் கொடுத்து குட்டிட்டு வந்து இவ்வளவு சொல்லி நீ இந்த ஜென்மத்தை விட்டுள்ளாமா விடப்படாது மகதி வினஸ்டி நீ விட்டுட்டா மகதி வினஸ்டி பெரிய லாஸ் பெரிய லாஸ் ஏ லாஸ் எவ்வளவு லாஸ் இன்பினிட் தெரியலன்னா எவ்வளவு லாஸ் இன்ஃபினிட் லாஸ் அதனால பெரிய இழப்பு உனக்கு கிடைச்சிடும் மனித வாழ்க்கையுடைய மதிப்பீடு உனக்கு தெரியாம இருக்கிறது இது வேலிட் தெரியாம இருக்கிறது இந்த வேலிட் தெரிஞ்சுக்கோ அதை புரிஞ்சுக்கோ இதுக்காக உன்னுடைய கேஷுவல் அட்டம் இருக்கக்கூடாது இதில் பெசிபிக்கா இருக்கணும் இல்லையா அப்படி என்னுடைய வாழ்க்கைய நான் என்ன பண்ணணும் முழு வாழ்க்கை இதுக்காக பயன்படுத்தணும் என்ன பண்ணணும் ஞான யோகியதா பிராப்திகை ஞான பிராப்திகை ஜீவன் முக்தி அடைஞ்சு விதேக முக்தி அடையணும் இதுக்காக தான் வந்திருக்கிறேன் நான் அதனால நான் என்ன பண்ணணும் கர்மயோகம் உபாசனா சேவை எல்லாம் பண்ணி என்ன சரியா பண்ணிக்கணும் அது மூலியமா தீராகா அந்த விசித்திய தீராகா அமிர்தா பவந்தி அந்த மரணமற்ற அமிர்தத்தை அந்த புதையலை ட்ரெஷர அந்த ட்ரெஷர கூட்டிட்டு போனாரு அவரோட பின்பற்றி என்ன பண்ணணும் விசாரம் சாஸ்திர விசார குருவல் டுவண அப்படி பண்ணினா அந்த அமிர்த புதையல் கிடைக்கும் சொல்லி இதோட நாம முடிப்ப ஓம் பூர்ணமத பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரி ஓரு நமஹி ஓ